வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி செய்தி சேவை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் வரைவு திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கிய மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜ்டோஜியோ கூட்டமைப்பினரின் போராட்டத்தினை கைவிட வலியுறுத்தி இன்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது புயலால் பாதித்த மாணவர்களுக்கு தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேலம் ஓமலூரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளது மேகதாது அணை விவகாரத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் சார்பில் டிசம்பர் நான்காம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது தென் தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலவி வருகிறது மாலத்தீவுகள் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் நான்காண்டு ஒருங்கிணைந்த பி படிப்பு தொடங்கப்படும் என்று சென்னையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் தங்கசாமி தெரிவித்தார் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நேற்று வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட இருபத்தி ஒரு சதவீதம் மழை குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார் இந்திய செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணியைச் சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகளை கேரள காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று பிற்பகலில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஏழாக பதிவானது காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற ஐந்தாம் கட்ட பஞ்சாயத்து தேர்தலில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு பதிவானது இடஒதுக்கீடு இல்லாதவர்களும் முப்பது வயது வரை நீட் தேர்வு எழுதலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை செயல்படுத்துவதில் கேரள அரசு இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வருகிறது அனைத்து தீர்ப்புகளையும் ஒரே மாதிரியாக பார்ப்பதில்லை என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது டெல்லி போலீஸ் தலைமை அலுவலக மாடியில் குதித்து போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தற்கொலைப் படையினர் மேற்கொண்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் டி சி இன உணர்வுடன் இந்தியர்களுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதாக கூறிய புகாரை அந்நாட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது G20 இருபது உச்சி மாநாட்டையொட்டி பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக தலைநகரில் இருந்து மக்களை வெளியேற அர்ஜென்டினா அரசு அறிவுறுத்தி இருப்பது அந்நாட்டு மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது ரஷ்யாவுடன் முழு போரில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் விபத்துக்கு உள்ளாகி நூற்றி பேர் பலியாகிய லயன் ஏர் விமானம் பறக்க தகுதியின்றி இருந்ததாகவும் அதை நிறுத்தி வைத்திருக்க எனவும் இந்தோனேசிய விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரெக்சிட் ஒப்பந்தம் அமெரிக்க பிரிட்டன் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் சீனாவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக விஞ்ஞானி ஹி ஜியாங் குய் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் இவர் உலகிலேயே முதல் முறையாக மரபணு மாற்றம் செய்யப்பட்டார் இக்குழந்தைகளுக்கு நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்கை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணிகச் செய்திகள் சிப் பொருத்தப்படாத டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் வரும் டிசம்பர் 31 ஒன்றாம் தேதிக்கு பிறகு செல்லாது என இந்திய ரிசர்வ் வங்கி மீண்டும் நினைவூட்டியுள்ளது ஹார்லிக்ஸ் நிறுவனம் விரைவில் கைமாற உள்ளது நெஸ்லே அல்லது யூனிலிவர் நிறுவனம் இதை வாங்கும் என தெரிகிறது பணம் எடுக்க டெபாசிட் செய்ய பயன்படும் ஏடிஎம் இயந்திரத்தில் இனி காசோலையை செலுத்தி ரொக்கம் பெறலாம் இந்த புதிய வசதியை ஏடிஎம் தயாரிப்பு நிறுவனமான என் சிஆர் கார்பரேசன் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 5 நாட்களில் சவரனுக்கு நானூற்றி பதினாறு ரூபாய் குறைந்துள்ளது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தின் பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டித்து மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தன்னை பற்றி தவறாக சித்தரிப்பது தனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய மகளிர் அணி கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது இந்த தொடருக்கான பெரும்பாலான டிக்கெட்டுகள் விற்பனையாகிவிட்டன எனவும் இன்னும் மூவாயிரத்தி டிக்கெட்டுகள் மட்டுமே இருக்கின்றன என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆஸ்திரேலிய லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது செஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி சுற்றில் கருணாவை வென்று மீண்டும் உலக சாம்பியன் நார்வே நாட்டின் மேக்னஸ் கால்சன் திரைச்செய்திகள் திருமணத்திற்கு பிறகு கதையின் நாகியாக நமிதா நடிக்கவுள்ளார் அகம்பாவம் என்ற இந்த திரைப்படத்தை சத்ரபதி படத்தை இயக்கிய மகேஷ் இயக்குகிறார் தனுஷ் நடித்துள்ள மாரி இரண்டு திரைப்படம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெளியாக உள்ளது இயக்குனர் வெங்கடேஷ்குமார் ஜி அடுத்து இயக்கும் புதிய படம் சீரும் புலி விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்படும் இப்படத்தில் பாபி சிம்ஹா பிரபாகரன் வேடத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நேற்று உலகம் முழுக்க பத்தாயிரம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி ரஜினியின் 2.0 படம் புதிய சாதனை படைத்துள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்